பாடம் முப்பத்தி நான்கு முன்பின் இரு துவாரத்திலிருந்து ஏதும் வெளியாவதால் மட்டுமே கூறுகின்றான் உங்களில் ஒருவர் மலம் கழித்தால் அத்தியாயம் நாற்பத்தி வசனம் உழு செய்த பின் ஒருவருடைய பின் துவாரத்திலிருந்து புழு அல்லது முன் துவாரத்திலிருந்து பேன் போன்ற ஏதாவது வெளியாகுமானால் அவர் உழுவை திரும்ப செய்ய வேண்டும் என கூறியுள்ளார் ஒருவர் தொழுகையில் சப்தமிட்டு சிரித்தால் அந்த தொழுகையை அவர் திரும்ப தோழ வேண்டும் உழுவை திரும்ப செய்ய வேண்டியதில்லை என ஜாபிர் பின் அப்துல்லா ரவி அல்ல கூறியுள்ளார் ஒருவர் தம் உடலில் உள்ள முடியையோ நகங்களையோ களைவதால் அல்லது தமது கால் உரையை கழற்றுவதால் உழுவை திரும்ப செய்ய வேண்டியதில்லை என ஹசனு கூறியுள்ளார் தொடக்கம் ஏற்பட்டால்தான் உழுவை திரும்ப செய்ய வேண்டும் என அபூர் அலி அல்லாஹர்கள் கூறியுள்ளார்கள் தாது என்ற யுத்தத்தின் போது நபிசல்லு அலிஹி வசல்லம் அவர்களும் இருந்தார்கள் அந்த யுத்தத்தில் ஒரு மனிதர் அம்பால் குத்தப்பட்டார் குத்தப்பட்ட இடத்திலிருந்து ரத்தம் பீரிட்டு ஓடிக்கொண்டிருக்கும் போதே அவர் சுஜூத்களை செய்து தொழுது கொண்டே இருந்தார் என ஜாபீர் கூறியதாக அறிவிக்கப்படுகிறது தங்களுடைய உடலில் காயங்கள் இருக்கும் நிலையில் நபி தோடர்களான முஸ்லிம்கள் துழக்கூடியவர்களாக இருந்தார்கள் என ஹசன் கூறியுள்ளார் ரத்தம் வெளிவருவதன் காரணமாக உழுவை திரும்ப செய்ய வேண்டியதில்லை என தாவோஸ் முஹம்மது இபின் அலி அட்டாவு மற்றும் ஹிஜாஸ் வாசிகள் ஆகியோர் கூறியுள்ளனர் இபன் உமர் அலி அல்லாஹின் அவர்கள் ஒரு கொப்பளத்தை நசுக்கினார்கள் அதிலிருந்து ரத்தம் வெளியானது ஆனால் அவர்கள் உழுவை திரும்ப செய்யவில்லை இபுன் அபி ரத்தமாக துப்பினார் அதற்காக உழுவை திரும்ப செய்யாமலே தமது தொழுகையை நிறைவேற்றிக் கொண்டிருந்தார் ஒருவர் ரத்தம் குத்தி எடுப்பாரானால் அவர் அந்த இடத்தை மட்டும் கழுவினால் போதும் உழுவை திரும்ப செய்ய வேண்டியதில்லை என இபுன் உமர் அதியுல்லாஹூர்களும் ஹசனும் கூறியுள்ளார்கள்